அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் மயக்க உணர்வு நீங்கிய குற்றமற்ற நல்லறிவுடைய சான்றோர் பொருளில்லாத வெறும் சொற்களை மறந்தும் பேசமாட்டார்கள் என்பதுதான் இதனுடைய பொழிப்புரை விளக்கம் பார்க்கலாம் மருள் என்பது ஒன்றை மற்றொன்றாக நினைக்கும் விபரீத உணர்வு திரிபு என்பது விபரீதத்தின் பொருள் மாசு என்றால் தீப்பயனை விளைவித்துவிடும் குற்ற சொல் எனவே சொல்லில் மாற்றுப் பொருளை விளைக்கும் விபரீத சொற்களையும் அதாவது திரிபு சொற்களையும் ஐயப்பாட்டால் தீப்பயனை விளைவிக்கும் குற்றமுடைய சொற்களையும் களைந்து பேசும் நல்லறிவு வேண்டும் என்று கூறினார் அங்னம் ஐய விபரீதங்களை களைந்து பேசும் அறிவுடையோர் வாயில் மறந்தும் பயனற்ற சொல் பிறவாது தோன்றாது என்பது கருத்து இதனால் பேச வேண்டிய முறையும் பேசப்படாத சொல்லும் பேச்சின் சிறப்பும் ஒருசேர கூறப்பட்டமை அறியலாம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பயனில சொல்லாமையின் குணம் கூறப்பட்டது மெய்யுணர்தல் முன்னூத்தி ஐம்பத்தி நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சி மருள் நீக்கம் இருள்நீக்கம் மாசரு காட்சி இன்பம் பயக்கும் என்ற வகைகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மணிமேகலை முப்பதாவது பாடலிலே சீத்தலை சாத்தனார் அருளியிருக்கிறார் தீவினை என்பது யாது என வினவின் ஆய்தொடி நல்லாய் ஆங்கது கேளாய் கொலையே களவே காம தீ உலையா உடம்பில் தோற்றுவ மூன்றும் பொய்யே குரளை கடுஞ்சொல் பயனில் சொல்லெனச் சொல்லில் தோற்றுவ நான்கும் வெஹ்கல் வெகுழல் பொல்லா காட்சி என்று உள்ளம் தன்னில் உறுப்பன மூன்றும் என பத்துவகையால் படர்குவராயின் விலங்கும் பேயும் நரகனும் ஆகி கலங்கிய உள்ள கவலையில் தோன்றுவர் உடலால் செய்யும் பாபங்கள் கொலை களவு காமம் சொல்லால் செய்யும் பாபங்கள் பொய் குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் மனதால் செய்யும் பாபங்கள் பேராசை பெருஞ்சினம் வஞ்சனை என்று இந்த பாடல் குறித்திருப்பதை நாம் உற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் பதவுரை மருள் தவறாகப் புரிந்து கொள்வதின்று தீர்ந்த விடுபட்ட மாசு அரு குற்றமற்ற காட்சியவர் அறிவாகிய பார்வையை உடையவர் பொருள் தீர்ந்த பொருளற்ற சொற்களை பொச்சாந்தும் மறந்தும் கூட சொல்லார் கூறமாட்டார்கள் தவறாக புரிந்து கொள்வதில் நின்று விடுபட்ட குற்றமற்ற அறிவாகிய பார்வையை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் கூட கூறமாட்டார்கள் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார்